வணக்கம் 2. அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த தினத்தில் நற்றினை வானொலியில் பொது அறிவு குவியலில் மகிழ்வுடன் சந்திப்பது என்றும் அன்புடன் உங்கள் மணக்கால் ஐயம்பேட்டை டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அணு விஞ்ஞானி துறையைச் சேர்ந்தவர் சேகர்பாசு என்பவர் இரண்டு ரொமிளா தப்பார் வாய்ஸஸ் of டிசன்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார் 3. உலக காது கேளாதோர் கூட்டமைப்பின் தலைமையிடம் பின்லாந்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் உலக கப்பல் போக்கு போக்குவரத்து தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பசக்ஸ் கப்பல் படை பயிற்சி எங்கு நடைபெறுகிறது மூன்று இந்தியாவிலேயே உற்பத்தியான லேசர் வழிகாட்டு பீரங்கி எதிர்ப்பு கருவியை DRDO சமீபத்தில் எங்கு பரிசோதித்தது நன்றி மீண்டும் சந்திப்போம்